வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் துருமேனி தும்பிக் பாதம் தப்பாமல் சார்வார்தமக்கு புன்னெறி அதனிற் செல்லும் போக்கினை விலக்கி மேலாம் நன்னரி ஒழுகச் செய்து நவஜரு காட்சி நல்கி என்னையும் அடியனாக்கி இருவினை நீக்கி ஆண்ட பன்னிரு தடந்தோல் வள்ளல் பாத பங்கஜங்கள் போற்றி போற்றி மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே பச்சை போல் மேனி பவளவாய் கமல அச்சுதா அமரரேரே ஆஜர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாழும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே கல்லாலின் புடையமருந்து நான்மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கிரந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமற்வரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் ஓ எல்லாம் வல்ல இறைவனை மனம் மொழி மெய்களால் நன்றாக வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் உடமாற மனமாற வாழ்த்துகிறேன் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு குறைவிலா நிறைவு இந்த தலைப்பு பலருக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய தலைப்பு என்றே நான் கருதுகிறேன் இந்த குறைவு இலா நிறைவு என்பது ஏதோ என்னுடைய புதிய கண்டுபிடிப்பு கிடையாது மாணிக்க வாஜகப் பெருந்தகையிடமிருந்து இரவல் பெற்றதுதான் இது அவருடைய ஒரு பாடலை இங்கே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிறகு அதை விளக்குகிறேன் பாடலை விளக்குவது என்னுடைய நோக்கம் அல்ல இருப்பினும் அந்த பாடலை சொல்லிவிட்டு பிறகு இந்த தலைப்பின் கீழ் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய கருத்துக்களை நாம் அறிந்து கொள்ள முயற்சிப்போம் நாம் நேரத்தை ஒதுக்கி நன்கு சிந்திப்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் காலம் மிக மிக பொன்னானது அந்த பொன்னான நேரத்தை பொன்னைக்காட்டிலும் உயர்ந்தது அந்த பொன்னான நேரத்தை நல்ல விஷயத்திலே பயன்படுத்துவதற்காக நாம் நேரத்தை ஒதுக்கி அமர்ந்திருக்கிறோம் எனவே கருத்துக்களை நான் இயன்றவரையில் வீண் செய்யாமல் கூறுவதற்கு முயற்சிக்கிறேன் குறைவு நிறைவே கோது இலா அமுதே ஈரு இலா கொழும் சுடற் கொன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னிய மன்னே சிறை பெறா நீர் போல் சிந்தைவாய்ப் பாயும் திருப்பெருந்துறையுரை சிவனே இறைவனே நீ என் உடல் இடம் கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே துருவாச்சகத்திற்கு உருகாதார் உருவாச்சகத்திற்கும் உருகார் என்பது நாம் அறிந்த ஒரு பழமொழி பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார் தொல்லை இருவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறி அழிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாச்சகம் என்னும் தேன் திருவாச்சகம் என்னும் தேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறது இருப்பினும் இந்த ஒரு பாடலிலே அவ்வளவு அழகாக கருத்துக்கள் புதைந்து கிடக்கிறது கடவுள் என்னுடைய உள்ளத்திலே சிறை பெறா நீர் போல் புகுந்திருக்கிறார் அதாவது தடை செய்யாத நீர் அணை கட்டள சிறை பெறா நீர் போல் சிந்தைவாய்ப் பாயும் திருப்பெருந்துறை உரை சிவனே என்று கடவுளை பற்றி கடவுளுடைய தன்மைகளை பற்றி சொல்லுகிறார் குறைவிலா நிறைவு கோதிலா அமுது ஈரிலா கொழுஞ்சுடற் குன்று என்றெல்லாம் கடவுளை போற்றி விழித்து வணங்குகிற ஒரு பாடல் இறைவனே என் நீ என் உடல் இடம் கொண்டாய் என் உள்ளத்துக்குள் நீ புகுந்து விட்டாய் இனி நான் உன்னை விட்டு விட விலகமாட்டேன் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சிவபுராணத்திலே முதல் பகுதியிலேயே வருகிறது பெரியோர்கள் எல்லோரும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள் என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி எனவே குறைவு இலா நிறைவு என்பது கடவுளை பற்றி கூறுகின்ற ஒரு மொழியாக இந்த திருவாச்சகத்திலே பார்க்கிறோம் குறைவிலா நிறைவே என்று கடவுளை பார்த்து பாடுகிறார் மாணிக்க மாணிக்கவாச்சகரை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அழியாமல் இருக்க முடியாது இந்த மண்ணிலே பிறந்தவர் இந்த மதுரை மண்ணிலே அவர் தோன்றியவர் திருவாத ஊரிலே பிறந்தவர் திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி என்று நாம் நால்வர் வணக்கத்திலே அவரை பற்றி பேசுகிறோம் அப்படிப்பட்ட மணிவாச்சகர் இந்த மண்ணிலே பிறந்து சொல்லுகிறார் இந்த மக்களுடைய மக்களுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து அப்பொழுதே பாடியிருக்கிறார் இந்த மக்களுக்கு நல்ல வழி எது என்று தெரியவில்லை அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே நான் முத்தி நெறி அறியாத மூர்க்கருடு முயல்வேனை நல்லவேளை எனக்கு நீ அனுகிரகம் செய்தாய் என்று பாடியிருக்கிற பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் என்னுடைய சித்தத்தில் இருக்கக்கூடிய மலத்தை எல்லாம் நீக்கி சித்தமலம் அறிவித்து சிவம் ஆக்கி என்னையே தெய்வமாக்கிவிட்டாய் அத்தன் எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே எனக்கு கடவுள் செய்த மாதிரி அருள் யாருக்கு பண்ணுவார்கள் என்றெல்லாம் நிறைய சொல்கிறதுக்கு எனக்கு தோன்றுகிறது இருந்தாலும் நாம் இந்த மண்ணில் மாணிக்க வாசகர் பிறந்த மண்ணில் தான் நாமளும் இருக்கிறோம் பெரியவர்கள்லாம் நமக்கு எவ்வளவோ நல்ல கருத்துக்களை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார்கள் நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் அவர்கள் எழுதியிருக்கிற ஏராளமான நூல்கள் அது இன்னும் நம்முடைய பெரியவர்கள் ஓரளவுக்கு அதை பின்பற்றி வருகிறார்கள் பற்றி பேசுகிறார்கள் நாம் செய்த வாய் பாக்கியம் இது நாம் பெற்ற பேர் இது ஆகவே இந்த குறைவிலா நிறைவு என்கின்ற ஒரு தலைப்பிலே அது கடவுளை பற்றி அவர் பேசியிருந்தாலும் இந்த ஒரு கருத்தை பற்றி இதை எப்படி உணர்ந்து பாடுகிறார் என்பதை பற்றி பார்க்கும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்று அவரே சொல்லுகிறார் சிவபுராணத்திலே சொல்லிய பாட்டின் பொருணர்ந்து சொல்லுவார் அந்த பொருளை தெரிந்து சொல்ல வேண்டும் என்று சொல்லுவது போல இந்த குறைவிலா நிறைவே அப்படின்னு உள்ளத்திலிருந்து பொங்கி எழுகிறது மணிவாச்சகருடைய வாச்சகம் மணி சொன்னாலே என்ன மணி மணி வாச்சகம் அப்புறம் மாணிக்க சொல்றோம் நாங்கள் அந்த வாச்சகங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்திலே ஒளியை பாய்ச்சுகின்றது நம்முடைய உள்ளத்திலே அறிவொழியை பாய்ச்சுகின்றது அன்பொழியை பாய்ச்சுகின்றது ஆகவே அது அந்த வாச்சகங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை பண்படுத்துகிறது மணி வார்த்தைன்னு அவரே சொல்லுவார் மணி வாட்சகிறேன் மணியின் மணி வார்த்தை ஆகவே இந்த மணிமணியான வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய இந்த பொருளை நாம இப்ப ஆராய்ச்சி பண்ண போறோம் குறைவிலா நிறைவே அப்படின்னு இறைவனை பார்த்து அதுவும் அவருக்கு ரொம்ப அருள் ஆட்சி ஆட்கொண்ட இடமாகிய திருப்பெருந்துரையுரை சிவபெருமானை குறித்து சொல்லுகிறார் குறைவிலா நிறைவே குறைவிலா நிறைவுனா என்ன அர்த்தம் நான் வந்து இப்ப கோச்சடையில இருந்து கிளம்பி இங்க வர்றேன் வர்ற வழியில கார்ல வந்து இருக்கிற போது திடீர்னு ஒரு ஒரு புல் நடு ரோட்ல இப்படி நிற்குது அந்த பக்கத்துல ஏகப்பட்ட வண்டிகள் இருக்கு இந்த புல்டோசர் இப்படி நின்று இங்க ஏதோ குளிர் தோண்டிருக்காங்க இப்பதான் சமீபத்தில் போட்ட ரோட தோண்டிருக்காங்க அது நம்ம நாட்டினுடைய ஒரு கோஆர்டினேஷன் சிறப்பு அரசாங்க துறைகளினுடைய ஒரு ஒன்று ஒத்துழைத்து செய்கின்ற ஒரு சிறப்பான பணிகளிலே அதுவும் தலை சிறந்து விளங்குகிறது நான் சொல்றதெல்லாம் விபரீத லட்சணம் என்ன அது உண்மைதானோன்னு நினச்சுட்டீங்க நான் அப்ப இப்படி குறுக்க நிற்கிறது எனக்கு இங்க வந்த அது இப்படி நிற்குது அவன் அந்த நேரம்தான் அங்கே அப்போ தான் வந்து அவன் சிகரெட்டு குடிக்கிறது ரெடியாகும் அதுவே நிறுத்திட்டு அப்போ வந்து பின்னாடி வாகனங்கள் இருக்குது இங்கே இருக்குது இந்த புல்டோசர் இப்படி நிற்குது இந்த வாகனங்கள் வந்து இந்த புல்டோசர் வந்து அங்கே இருக்கிற மண்ணை தள்ளி தள்ளி இது மூடுறது இப்போது கிளம்பி சொற்பொழிவுக்கு வர்றதுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் குறைவிழா நிறைவுக்கு விளக்கம் ஏதோ கதை விடுறேன்னு நினைக்காங்க சொற்பொழிவுக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நான் பேச போகிற விஷயம் குறைவிழா நிறைவு சொற்பொழிவுக்காக காரில் வந்துக்கிட்டு இருக்கேன் அங்கே ஃபுல் டோஸ் எடுத்தாம இருக்குது அங்கே வேறு அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் இருக்குது அவர் இன்னமும் சமுதாயத்துக்கு பெரிய சேவை செய்கிற மாதிரி நினைச்சுட்டு இருக்காரு அவர் வெளிநாடுகளெல்லாம் எப்படி நடக்காது ராத்திரி நேரம் சத்தம் இல்லாமல் இதெல்லாம் பண்ணணும் இடைஞ்சல் இல்லாமல் அப்போ வந்து நம்மெல்லாம் இதெல்லாம் கேட்கறது இல்லையே நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கறது இல்லை அதனால் என்னென்னா எனக்கு ஒரு குறைவு நான் நேர போய் அந்த சொற்பொழிவு பேசுகிறதுக்கு போயிட்டு இருக்கிற எனக்கு ஒரு குறைவு என்னடாது ஒன்று கிருத்தி வச்சுருக்கானே இவன் நகர்வானா மாட்டானா நம்ம போய் சொற்பொழிவுக்கு போகணுமே அங்கே பேசணுமே அப்படிங்கிறபோது எனக்கு ஒரு குறைவு நல்ல வேலை நம்ம படித்ததுனால தப்பித்தேன் இப்போ சாதாரணமாக ஆந்தால் டென்ஷன் ஆகிடுவோம் ஏதோ குருவினுடைய கிருபை நம்ம கடவுளுடைய கிருப்பை நம்ம தப்பித்தோம் சரி பரவாயில்லை அவங்களுடைய பிராரப்தம் எப்படி இருக்கும் நடக்கட்டும் இங்கே வந்தால் ரயில்வே கேட் போட்டுருந்தா என்ன பண்ண முடியும் ஆ என்னால் வந்து இது ஒரு கேட்டு சரினு பேசாமல் இருந்துக்க வேண்டிதான் ஆனால் எதுக்கு சொல்ல வரையினா அந்த நேரம் நமக்கு அது ஒரு குறையா தெரியுது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னா அது நகர்ந்துருச்சு அப்புறம் நிறைவு அப்புறம் இங்கே வந்த உடனே இங்கே அங்கே வரும்போது கேட்டுக்கிட்டே கூட நீண்டியான்னு இருக்குது இப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைவுங்கிறது எப்படி இருக்கு நிறைவுங்கிறது அப்பப்போ குறையோடு தான் இருக்கு இடையில நம்ம காலம்புற எழுந்து வாஷிங் மெஷினில் பைப்பை திருப்புறோம் தண்ணி வரமாட்டேங்கிறது அப்புறம் சத்தம் போடுறோம் அப்புறம் போய் மோட்டரை போடுறோம் எல்லாம் போடுறோம் அப்புறம் தண்ணி வருது அப்புறம் கொஞ்ச நேரம் துக்கமாக இருக்குது என்னடா அது தண்ணி வரலையே சரியாக நேரம் ஆயிடுச்சு போகணுமே எப்படின் தான் நினைக்கிறோம் அப்போ நம்முடைய அனுபவத்தில் நிறைவுங்கிறது நிறைவாக இல்லை குறைவோடு கூடி தான் இருக்குது இப்போ ஒரு ஒருத்தட்டையும் உங்கள்ட்ட தனித்தனியாக இன்டர்வியூ பண்ணினா வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லையே நிறைவாகத்தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு உண்மையாக பேச வருமாங்கிற சந்தேகம் எத்தனை பேருக்கு சொல்ல வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு ஒருத்தனையும் தனித்தனியாக ஒரு இன்டர்வியூ பண்ணி நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க உங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லையே சுவாமி குறை தான் இருக்கு நிறைவுங்கிறது நிறைவுன்னு பேப்பரில் தான் எழுதி அடிக்கடி பார்த்துக்கிறோமே தவிர அதையாவது பார்க்கணுமே அப்படித்தான் பார்க்க முடியுமே தவிர நிறைவுங்கிறதே தெரியல சுவாமி எல்லாம் ஒரே குறையாக இருக்கு வாழ்க்கையில வந்து எல்லாம் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டவன் என்ன சொல்றான் படிச்சவனும் குறப்பட்டுக்கிறான் படிக்காதவனும் குறப்பட்டுக்கிறான் பணம் உள்ளவனும் குறப்பட்டுக்கிறான் பணம் இல்லாதவனும் குறப்பட்டுக்கிறான் அரசியல்வாதியும் குறப்பட்டுக்கிறான் யார்தான் குறப்பட்டுக்கலை பக்தனும் கூட குறப்படுற மாதிரி தோல்ற சில சமயம் கடவுள் இன்னும் காட்சியே கொடுக்கலையே அவனும் குறப்பட்டு அதாவது அவனா சரியான வழியில போய் கவலைப்பட்டு இருக்கான் ஆகனால் எல்லாருக்குமே குறைவுங்கிறது ஒரு இதே இல்லை யார்கிட்ட கேட்டாலும் ஒரு லைஃப்பில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தி நிறைவு அப்படிங்கிறது இல்லை நம்ம சம்ஸ்கிருதத்தில் இது என்ன சொல்கிறோம்னா பூர்ணத்துவம்னு சொல்கிறோம் பூர்ணத்துவம் நிறைவு முழுமை அப்படின்னு சொல்கிறோம் இதுக்காகத்தான் ஜனங்களெல்லாம் படாத பாடுபட்டுருக்காங்க பண்டிதன்லேருந்து பாமரன் வரை தோட்டி முதல் தொண்டமா தொண்டைமான் வரை எல்லாரும் வாழ்க்கையில எல்லா ஜீவராசிகளும் ஏன்புல இருந்து பிரம்மா பர்யந்தம் எல்லோருமே இந்த ஒரு நிறைவை தேடித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைவை அடைந்து விட போகிறோம் இதோ அடைய போகிறோம் வந்துட போகிறது என் குழந்தைக்கு எல்கேஜி சீட்டு கிடைச்சா நிறைவு நிறைவுனா அது எத்தனை நாளைக்கு கிடைச்ச வரைக்கும் கிடச்சி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கிடச்சிடுது கிடச்சிடுதுன்னு ஏன்னா நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் அமெரிக்கா கூட ஃபோன் பண்ணி உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா குட் நியூஸ் என்னென்னா என் குழந்தைக்கு எல்கேஜிலேயே சீட் கிடச்சிடுச்சு எல்லாம் கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் எத்தனை எத்தனை நாளைக்கு நான் திரும்ப வேறு எதுவும் புதுசாக ப்ராப்ளம் வந்து விடுறது நான் இதெல்லாம் வர்ணிக்க ஆரம்பித்தா முடிவே கிடையாது நீங்களே கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணுங்க இதெல்லாம் வர்ணிச்சு நீங்கள்லாம் போய் இந்த எப்படியெல்லாம் நாம் குறப்படுறோம் நான் உங்களுக்கு முன்னாடி உட்காந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்குதான் உட்காந்துருக்கேன் நீங்கள் வந்து நிறைய வேலை பண்ணணும் ஹோம்ஒர்க் பண்ணணும் வர்ணித்து பாருங்கள் உட்காந்து பொறுமையாக வர்ணித்து பாருங்கள் உங்களுக்குள்ளேயே நம்மளால் எவ்வளவு தூரம் வந்து நிறைவை தேடி தேடி இதுவரைக்கும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எத்தனை நாளாக அவஸ்தை பட்டுருக்கோம் எங்கே கிடைக்கும் நிறைவு கேதார்நாத்துக்கு போனால் கிடைக்குமா பத்ரிநாத்துக்கு போனால் கிடைக்குமா அமர்நாத்துக்கு போனால் அமர்நாத்துக்கு போனால் கிடைக்குமா அமர்நாத்துக்கு போனால் கிடைக்குமா ரெண்டு தரம் சொல்லணும் இப்போ அப்போ தான் புரியும் அமர் அமர்நாத்துக்கு போனால் கிடைக்குமா கைலாசத்துக்கு போனால் கிடைக்குமா அமெரிக்காவுக்கு போனால் கிடைக்குமா எங்க கிடைக்கும் நிறைவு ஷாப் நிறைவு என்ற ஒரு பொருள் இந்த கடையிலே கிடைக்கும் இதற்கு இந்த பொருளை இதை நீங்கள் விலையாக கொடுக்க வேண்டும் அப்படின்னு எங்கேயா கடை இருக்கோ இப்ப இந்த நிறைவை தேடுறதுங்கிறது நமக்கு இயற்கையாகவே இருக்கு எல்லா ஜீவராசிகளும் தேடுறதா அது தேடாதவங்களே கிடையாது இந்த நிறைவுக்கு தான் நாம் இன்னொன்று சொல்கிறோம் சுகம்னு சொல்கிறோம் நிம்மதினு சொல்கிறோம் என்னெல்லாமோ வார்த்தைகள் எல்லாம் போடுறோம் பீஸ் ஆஃப் மைண்டுங்கிறோம் ஃப்ரீடம் அப்சல்யூட் ஃப்ரீடம்ங்கிறோம் அப்சல்யூட் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறோம் என்னெல்லாமோ வார்த்தைகள் எல்லாம் சப்தங்களெல்லாம் நிறைய பயன்படுத்துகிறோம் ஆனால் வந்து நிறைவுங்கிறது மாத்திரம் காணாமே இருக்கு எங்கே இருக்குன்னே தெரியல இதுக்கு நல்ல உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த இந்த காலத்தில் இருக்கான்னு எனக்கு தெரியல நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில் செக்கு மாடுன்னு பார்த்துருப்பீங்களா செக்கு வந்து எண்ணெய் ஆட்டுறதுக்கு செக்கு வச்சுருப்பான் இந்த செக்கு மாடு வந்து ரெண்டு கட்டப்பட்டிருக்கும் இந்த செக்கு மாடு வந்து இப்படி ரெண்டு மாடு கட்டியிருக்கும் அந்த ரெண்டு மாட்டுக்கு அந்த நொகத்தடி இருக்கும் அந்த நொகத்தடிக்கு முன்னாடி ஒரு கம்பு நீட்டிகிட்ருக்கும் அந்த முன்னாடி கம்பில் என்ன பண்ணுவான்னா இந்த மாடை நல்லா ஓட்டுறதுக்காக வேண்டி அவன் நல்ல ஒரு அகத்தி கீரையோ நல்ல புல்லு கட்டோ அழகாக அதில் கட்டி தொங்க விட்ருவான் அந்த நீட்டமாக இருக்கிற கட்டையில் அதுக்கு எட்டாத மாதிரி பண்ணிப்பான் அதை கட்டி தொங்க விட்டுருவான் தொங்க விட்ட உடனே கொஞ்ச நேரம் வச்சு அந்த எள்ளெல்லாம் உள்ள போட்டுட்டு எள்ளோ கடலையோ எண்ணத்தையோ போட்டுட்டு அந்த மாட்டை ஓட்ட ஆரம்பிப்பான் அது என்ன நினைக்கும்னா அந்த புல் கிடைக்க போகிறது அப்படின்னு நினச்சி அந்த புல்லுக்காக நகரும் மாடு அது நகரும் அந்த புல்லு கட்டும் நகரும் அது நகர புல்லு கட்டு நகர புல்லு கட்டு நகர அது நகர சுத்தே இருக்கும் அதுவும் கட்டப்பட்டிருக்கு அதுவும் கட்டப்பட்டிருக்கு அந்த மாட்டினுடைய கம்பினுடைய நுனியில புல்லும் கட்டப்பட்டிருக்கிறது அது எப்படி நகரும் சுத்தறது சுத்தறது சுத்தறது சுத்திக்கின்றே இருக்கு புல்லு கிடைக்கல அப்புறம் எண்ணெயெல்லாம் வந்தாச்சான்னு பார்த்து ஏன் நம்ம ஆள் நம்ம இந்த குரு கிளிக்கு ஒரு நெல் கொடுப்பான் தெரியுமா உங்களுக்கு அந்த கிளி ஜோசியம் பண்ணுறவன் கையில் ஒரு நெல் வச்சுட்டே இருப்பான் இப்போ பார்த்தா ஒரு டப்பால் அது நூறு டப்பா அது என்ன டப்பா அது என்னது சைபால் டப்பா மாதிரி ஒன்று இருக்கும் சைபாலா இவன் மறந்து வச்சதெல்லாம் ஆ அது எதோ ஒரு டப்பா அந்த டப்பா வச்சுருப்பான் அவன் ஒரு ஒரு கிளி ஒரு ஒரு சீட்டு எடுத்து கொடுத்தனால் ஒரு நூறு ஒரு இது கொடுப்பான் அது அது அதுக்காகத்தான் வேறு செஞ்சுகிட்டே இருக்கும் அது மாதிரி இந்த செக்கு மாட்டுக்கு முன்னாடி இருக்கிற உதாரணம் தானே எக்ஸாம்பிள் நான் சும்மா இதுக்காக சொல்ல வந்தேன் அது சுத்திக்கிட்டே இருக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் கிடைக்கும் அது மாதிரி மனிதன் சின்ன வயசுல இருந்து பாலஸ்தாவத் கிரீடா சக்தகா தருணஸ்தாவத் தருணி சக்தா விரத்தஸ்தாவத் சிந்தா சக்தா பரவே பிரம்மணி கோபின சக்தா சின்ன வயசுல இருந்து அவன் பார்க்கறான் இதுல இதுல கிடைக்கும் நிறைவு கிடைக்கும் விளையாட்டுல கிடைக்கும் அப்புறம் மனைவி கிட்ட கிடைக்கும் அப்புறம் வந்து அதிகாரிகள்கிட்ட கிடைக்கும் பணத்துல கிடைக்கும் அங்க கிடைக்கும் இங்க கிடைக்கும் தேடி பார்த்து கடைசியில எங்க கிடைக்குமோ அங்க தேடாம விட்டுட்டு செத்தே போய்டான் கடைசி இல்லவனத்தில் ஒரு ஆண்டி கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு ரொம்ப பிரசித்த அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னா நம்ம உடம்பு தான் நம்ம உடம்புதான் நந்தவனம் நந்தவனங்கிறது இது உலகம் ஓர் ஆண்டிங்கிறது நம்மதான் ஜீவர்கள் பிரம்ம தேவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி ஒரு தோண்டினா இந்த உடம்புக்கு பேர் இந்த கொண்டு வந்தான் ஒரு தோண்டின்னா இந்த உடம்ப கொண்டு வந்திருக்கான் அதை கூத்தாடி கூத்தாடி எலெக்ஷன்ல நின்று நின்று கிளப்புக்கு போய் போய் இப்படிலாம் சொல்ல வேண்டியிருக்கு கிளப்புக்கு போய் போய் அமெரிக்காவெல்லாம் சுற்றி பார்த்து பார்த்து எல்லாத்தையும் பண்ணி என்ன பண்ணான்னா கடைசியில் கூத்தாடி கூத்தாடி கடைசியில் வந்து என்னாச்சுன்னா அதனுடைய பயனை முழுமையாக அனுபவிக்காம அப்படியே உடைச்சி போட்ட அந்த குடத்தை வீணா உடைச்ச மாதிரி அது நல்லா பயன்படுத்தாத மாதிரி கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி குரங்கு கையில் கொடுத்த பூமால மாதிரி ஆச்சு இது நிறைய பிறகு நான் பேசுறேன் இப்ப இந்த குறைவிழா நிறைவுங்கிறது நம்ம எல்லாருக்கும் இயற்கையாகவே விருப்பமா இருக்கு நம்ம விழும்புறது இதுக்கு சமஸ்கிருதத்தில் ரொம்ப சொல்லணும்னா துன்பம் இல்லாத இன்பம் குறைவிழா நிறைவு டு துன்பம் இல்லாத இன்பம் சுகமே சர்வதா பூயாத் துக்கம் மாபூத் கதாச்சன சர்வசாமான்யே தேவ தேர் அழகான சம்ஸ்கிருத ஸ்லோகம் இப்படி சொல்லுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்குமே நான் இன்பமாக இருக்க வேண்டும் தமிழில் கூட ஒரு பாட்டு இருக்கு இன்பமாயது இடையராது ஓங்கவும் துன்பமாயது தூரத்துள் நீங்கவும் அப்படி ஒரு பாட்டு துன்பம் முனிங்கணும் இன்பம் வேணும் யாரும் வந்து துன்பம் வேணும்னு சொல்கிறதே கிடையாது கோயிலில் போய் எல்லாரும் பாருங்கள் கோயிலில் போய் வழிபடுகின்ற எல்லோரையும் பாருங்கள் ஏதாவது பகவான்கிட்ட போய் பகவானே எனக்கு கொஞ்சம் முழங்கால் வழியை கொடு அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா எனக்கு கஷ்டத்தை கொடு எனக்கு கொஞ்சம் முதுகு வலி அதிகப்படுத்து இப்படி யாராவது கேட்பாங்களா எனக்கு ஆரோக்கியத்தை கொடு எனக்கு வந்து பணத்தை கொடு எனக்கு வந்து நிறைய படிப்பை கொடு அப்படி தான் பிரார்த்தனை பண்ணுவோமே தவிர யாரும் துக்கத்தை போய் பிரார்த்திக்க போகிறது அப்படி ஒருவேளை துக்கத்தை ஒருவன் பிரார்த்திப்பானே ஆனால் அந்த துக்கத்துல அவனுக்கு ஏதோ சுகம் இருக்கிறதுனால தான் பிரார்த்திப்பான் அப்பவும் அவன் வந்து அந்த துக்கத்துல ஒரு இன்பம் இருக்கிறதுனால தான் பிரார்த்திப்பானே தவிர துக்கத்தை யாரும் விரும்புறதே கிடையாது ஆக துன்பம் இல்லாத ஒரு இன்பம் வேண்டும் என்று எல்லா உயிர்களும் விரும்புகின்றன ஆனா அது சரியா சிந்திக்கிற முறையில சிந்திச்சாதான் கிடைக்கும்னு சொல்லுகிறது ஒரு ஸ்லோகம் தே ஞானாதேவ சித்திய பெரிய விளக்கம் வேண்டாம்ங்கிற விருப்பமா இன் அதாவது ரெண்டு விருப்பம் இருக்கு துன்பம் நீங்கணும்னு ஒரு விருப்பம் இன்பம் வேண்டும் ஒரு விருப்பம் இந்த ரெண்டு விருப்பமும் நிறைவேறணும்னா உட்கார்ந்து பொறுமையா அஞ்சு நாளைக்கு குறைவிலா நிறைவுங்கிற தலைப்புல சிந்தியுங்கள் சொல்றாங்க அந்த தலைப்புல சிந்தனை பண்ணுங்க பொறுமையா சிந்தனை பண்ணுங்க சிந்திக்கணும் மனிதன் சிந்திக்க மறுக்கிறான் சொல்றாங்க சிந்திக்க மறுக்கிறானே மனிதன் அதனால நம்ம எல்லாம் உட்கார்ந்து இப்ப வந்து நம்ம சிந்திக்க மறுக்காம சும்மா பார்த்து உட்காந்து இப்போ நான் உங்களை எல்லாம் நீங்க எல்லாரும் குறைவிழா நிறைவு சொற்பொழிவு கேட்கிறீர்களா குறைவிழா நிறைவு என்பது பற்றிய கருத்தை சிந்திக்கிறீர்களா சிந்திக்கிறீர்கள் அந்த சிந்திக்கிறதுக்கு நான் உதவி புரிகிறேன் அவ்வளவுதான் நீங்க யாரும் குறைவிழா நிறைவுங்கிற நீங்க யாராவது உங்களுக்குள்ள நாங்கள் சொற்பொழிவை கேட்டோம் அப்படி சொல்லாதீங்க குறைவிழா நிறைவு என்கின்ற கருத்தை நாங்கள் சிந்தனை பண்ணினோம் எங்களுக்கு இந்த சுவாமிஜி உதவி புரிந்தார் நாங்கள் சிந்திப்பதற்கு அவர் உதவி புரிந்தார் ஏனென்றால் எங்களுக்கு சிந்திக்கும் ஆற்றலை இறைவன் கொடுத்திருக்கிறார் உங்களுக்கு அப்படி தெரியும் நினைச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாரும் சிந்திக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் நினைச்சு தான் நான் பேசின் இருக்கேன் இல்லையா அதுக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க அதாவது சிந்திக்க கூடிய சக்தி இல்லாதவனுக்கு முன்னாடி நீ சாஸ்திரத்தை சொன்னா வெறும் தொண்டை தண்ணி வத்தினதான் மிச்சம் குருடனுக்கு முன்னாடி கொண்டு போய் அழகான கண்ணாடி எப்படியே காமிச்சு பாத்தியா உன் அழக எப்படி இருக்குண்ணா பார்க்க முடியும் கண்ணு ரெண்டும் தெரியாத ஒரு குருடனுக்கு முன்னாடி கொண்டு போய் ஒரு அழகான கண்ணாடியை பெல்ஜியம் கண்ணாடியே வாங்கி ரொம்ப நல்ல கண்ணாடியே வாங்கி அழகா நீங்க பாருப்பா அப்படின்னு சொன்னா அவனால என்ன ரசிக்கவா முடியும் முடிய ஆயினால சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களிடத்துல எடுத்து சொன்னா பெரியவங்க சொன்ன கருத்துக்களை எடுத்து சொன்னா அது வந்து பயனுள்ளதாக ஆகும் நீங்க வந்து குறைவிலா நிறைவுங்கிற தலைப்புல கருத்துக்களை சிந்திப்பதற்காக அமர்ந்திருக்கிறீர்கள் எனக்கு தெரிந்த அளவிலே நான் உங்களுடைய சிந்தனைக்கு முடிந்த உதவியை செய்ய போகிறேன் அதுதான் எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரஜா சாஸ்திரம் தஸ்ய கரோதிக்கி தப்பணியானலோகம் சொல்லுகிறது எஸ் நாஸ் பிரவனுக்குந்தன இல்லையோ அவனுக்கு பயன் என்ன பயன் தோதி தாஸ்திரம் அவனுக்கு ஷாஸ்திரம் என்ன செய்யும் இரண்டு கண்களும் இல்லாதவனுக்கு தர்ப்பணஹா கிம் கரிஷதி தர்பணகான கண்ணாடி கிம் கரிஷதி என்ன செய்யும் ஒப்பிட்டு பாருங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் தோழர்களே சிந்தியங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு நான் கேட்கிறேன் நானும் பார்க்கிறேன் சிந்திக்கிறதுக்காக விஷயம் இருக்கான்னு பார்த்தேன் ஒரு நாள் போறோம் தோழர்களே நீங்கள் எல்லாரும் சிந்திக்க வேண்டும் நேற்றைய தினம் நம்முடைய தலைவர் அவர்கள் டெல்லியிலே பிரதமந்திரியிடம் என்ன சொன்னார் என்ன கருத்தை சொன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்பதை நான் தேவையில்லை இப்படியே தமிழ்நாட்டை பண்ணிட்டாங்க எப்படி இல்லாம பேசி நம்மளை குழப்பி ஏற்கனவே கொஞ்ச நஞ்சன் சிந்திக்கிற சக்தியும் போய் ரொம்ப நேரம்யின்ஸ் பள்ளிக்கூட படிப்பு இதெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து இத்தனை வரையும் எம்எஸ்சி படிக்கிறோம் எல்லாம் படிக்கிறோம் நாளைக்கெல்லாம் இது பண்றோம் இந்த மாதிரி நூறுகளுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு சுவாமிஜி எல்லாத்தையும் ஒரு சிறு வடிவத்தில் இவ்வளவு படிக்க வேண்டும் என்றால் அகத்தை பண்படுத்துவதற்கு நுண்ணிய அமைப்பை பண்படுத்துவதற்கு நாம் எவ்வளவு கற்க வேண்டும் புறத்திலே இருக்கிற பருப்பொருளை பண்படுத்தி அதை நாம் துய்ப்பதற்கே நம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டுக் கொண்டு இருக்கிறோம் அகத்தில இருக்கிற நுண்ணி அமைப்பை செம்மைப்படுத்துவதற்கு எத்தனை ஆண்டு காலம் எவ்வளவு முறையான முறையிலே நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் சிந்திப்போம் விஷயத்துக்கு வரேன் சிந்திக்கணும் சிந்திக்கணும் சொல்லிக்க ஆரம்பிக்க வேண்டிங்களா நம்ம ஊர் கீரிப்புள்ள இந்த பாம்பு மோத விடுறேன்னு சொல்லிகிட்டே இருப்பான் கடைசி வரைக்கும் அது நடக்குமே நடக்காது விட்டான்னா தீர்ந்து செத்து போயிடுது அது மாதிரி கடைசி வரைக்கும் நடக்காது அது மாதிரி இல்லை அப்படி நான் பண்ண போறதுல நிஜமாவே சிந்திக்க பண்ண போறேன் கீரியும் பாம்பையும் சண்டைக்கு விட போறேன் இந்த அபூர்ணத்துவம் பூர்ணத்துவங்கிறது ஒண்ணு அபூர்ணத்துவங்கிறது தெரிவித்து சொல்றேன் பூர்ணத்துவங்கிறத நாம விரும்புகிறோம் நம்ம எல்லோரும் அதை விரும்பறோம் நம்முடைய சாஸ்திரத்தை இல்லாமல் நான் உங்கள்கிட்ட பேசவே முடியாது நீ வச்சுக்கணும் சுவாமி நீங்களாகவே ஏதாவது சொல்லுங்களேன் என்னத்துக்கு சாஸ்திரத்திலாம் எழுக்கிறீங்கன்னா சாஸ்திரம் இல்லாமல் வாயை திறக்கவே முடியாது எங்களால் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நாட்டில் சொல்லாமல் சாஸ்திரத்தை வேறு எங்கே சொல்ல போறோம் சாஸ்திரங்கள் தோன்றியத நாடு அதில் சாஸ்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா சாஸ்திரம்னாலே நிறைய பேர் பயமாக இருக்கு சாஸ்திரம் இன்னும் சாஸ்திரம்ங்கிறாரு சாஸ்திரங்கிறாரு நான் சாஸ்திரம் வார்த்தைக்கு பொருள் சொல்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அதுல சாஸ் அப்படின்னு சொன்னா உபதேசம் அப்படின்னு சொன்னா காப்பாத்துறதுன்னு அர்த்தம் நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து நம்மளை தப்பு பண்ணாம நம்மளை காப்பாற்றுற புஸ்தகங்களுக்கெல்லாம் சாஸ்தி ஹிதமான விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறது துக்காத்து துன்பத்திலிருந்து திராயத்தே காப்பாற்றுகிறது அதனால சாஸ்திரம்னு பேர் இல்லை சாஸ்திரம்ங்கிற சொல்லுக்கு பொருளை நீங்கள் புரிந்து கொள்ளணும் ஏன்னா தமிழில் வந்து சாத்திரம் அப்படின்போம் சாத்திரம்ங்கிறது தமிழில் பழக்கத்தில் இருக்கிறது ஆனால் சம்ஸ்கிருதத்தில் அது சாஸ்திரம் இது எல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு டெரிவேஷன் அதெல்லாம் அந்த சொற்கள் எப்படி தோன்றியது அப்படிங்கிறதுக்கு ஒரு முறையெல்லாம் நம்ம பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்கிறார்கள் அதை சாஸ்திரத்தோட துணையோடு நாம் சிந்திக்கிறோம் நம்ம நான் இதெல்லாம் நம்ம கருத்துக்கள் இல்லை இது பரம்பரை பரம்பரையாக வந்தது இன்னைக்கு நேற்றுக்கு இதெல்லாம் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட மரபிலிருந்து வந்து கொண்டிருக்கிற கருத்துக்கள் பெரியவங்க எல்லாம் ஐயோ இவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு தவிக்கிறீங்களே பாடுறார் அவர் சாதாரண ஆள் இல்லை அவர் வந்து என்ன சீஃப் அக்கௌண்ட் ஆஃப் ஒரு கிங்டம் இது அதாவது நம்ம திருச்சி திருச்சி மாநகரத்தினுடைய அரசாட்சியில் இருந்த கூடிய தலைமை கணக்கர் அவர் தலைமை தணிக்கை ஆய்வாளர் எல்லாம் சொல்லலாம் அதாவது இருந்தவர் அவர் பாடுறார் ஜனங்களே இப்படி அநியாயமா போறீங்களே இப்படி சித்தியை பார்த்து பார்த்து போய் இப்படி போயிட்டு இருக்கீங்களே விழுந்திருந்தா இப்ப ஒன்பதரை மணியானா சித்தி பார்க்கணுமே வாழ்க்கையில் சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல டிஃபன் இல்லாட்டாலும் பரவாயில்லை சொல்லு கலந்து உண்ணீர் அகண்டாகும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் கோடி வச்சிருக்கு கோடிக்கணக்கான ரூபா இப்படி குவிஞ்சு கிடக்கு கோடிக்கணக்கான ரூபா குவிஞ்சு இருக்கிற போது அது யாராவது கொடுப்போமா கோடி கோடியா சூட் கேஸில் வச்சு பூட்டி வங்களாவை பெருசாக கட்டி காவல் போட்டு வச்சிருப்போம் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஆனா அதனால அது வந்து அல்ப ஆனந்தம் அது சிறு இன்பம் சிறு இன்பம் அல்ப ஆனந்தம் அதனால சிற்றின்பம் வச்சாங்க சிற்றின்பம்னா ஏதோ பெண்ணால் பெண் ஆண் பெண் தூய்க்கும் இன்பம்னு நிறைய பேர் நினைச்சுட்டு எல்லா சித்தி பார்க்கிற இன்பமும் சிறு இன்பந்தான் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு நம்ம ஜிலேபி சாப்பிடறதும் சிறு இன்பம் தான் கண்ணால பாக்குறதும் சிறு இன்பந்தான் அதை அனுபவிச்சு இன்பம் அடையிறோமே சிறு இன்பம் தான் மகான்கள் சொல்லுகிறார்கள் பெரிய ஆனந்தம் இருக்கப்பா எங்க எல்லா நம்ம இடத்துல இவ்வளவு பெரிய ஆனந்தத்தை வைத்துக்கொண்டு ஏன் இப்படி ஏங்கணும் நாம ஏன் நமக்கு எல்லாம் அறிவு ஏன் இப்படி போகணும் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் காக்கார்த்தளா அதெல்லாம் உட்காந்து கூடி உட்காந்து எல்லாரையும் கூப்பிட்டு கொடுக்கிறது அது மாதிரி மகான்கள் பொங்கி ததும்பி பூரணமாக ஏக உருவாய் கிடக்குது வழி இருங்க தேகம் விழுவதற்கு முன்பு இதுல இருந்து ஒரு விஷயம் சொல்றாரு எப்ப வேணாலும் இது போயிடும் எடுத்த தேகம் விழுவதற்கு முன்பு புசிப்பதற்கு சேரவாறும் ஜெகத்தீரே அது வந்து சில பல் நினைக்கிறேன் ஏதோ சில ஸ்கூல்ல எல்லாம் கூட சேரவாறும் ஜெகத்தீரேன்னு ஒரு அந்த ஒரு வார்த்தையை வந்து ஒரு இதாகவே வச்சிருக்காங்க அவங்களுடைய அந்த ஸ்கூலினுடைய சொல்லாவே வச்சிருக்காங்க சேரவாறும் ஜெகத்தீரே அப்போ இந்த முழுமைங்கிற விஷயத்தை பற்றி நிறைவுங்கிற விஷயத்தை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது நம்முடைய பெரியோர்கள்லாம் சொல்றது நிறைவை நீ ஒரு நாளும் புறத்திலே பெறவே முடியாது இது பெரிய குண்டு நாமளானா என்ன பண்ணுறோம் தேடிகிட்டே இருக்கோம் குறைவில்லாத அந்த நிறைவை தேடி தேடி ஓடுகிறோம் சிறு வயதுலேருந்து வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கோம் ஏதோ ஒரு நாற்பது வயசில் கொஞ்சம் புத்தி வர்ற மாதிரி இருக்குது ஏதோ கொஞ்சம் பட்டதுனால நமக்கு தெரியுது நம்ம அறிவெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு வயசில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசில் எல்லாம் நமக்கு வந்து என்னத்தையோ செஞ்சுடலாங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது வயசாக வயசாக நம்முடைய நம்முடைய வரையறைகள் லிமிட்டேஷன்ஸ் நம்முடைய வரையறைகள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கிற போது என்னவோ நம்ம தப்பு பண்ணுற மாதிரி தெரியுது நான் நினைக்கிறேன் சாதாரண ஜனங்களோட சேர்ந்து கொண்டு நான் நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணிடலாம் நம்ம அடைஞ்சுடலாம் இருந்துடலாம் நினைக்கிறோம் ஆனா நமக்கு வந்து அது என்ன சொல்றது எட்டாத கனியாகவே இருக்கு எட்டாத கனியாகவே இருக்கு இந்த மாட்டோட புல்லு மாதிரி கிடைக்காத கனியாகவே போயிடுறது நிறைய பேர் வாழ்நாள் முழுதும் சிந்திக்காமே இதை பத்தி சிந்திக்காம போயிடுறாங்க ஆனா பெரியவங்க சொல்றாங்க இந்த அப்பூர்ணத்துவம் இந்த முழுமை குறை விழா நிறைவு என்பது நீ ஏழு நேரமாகவும் புரியறதுக்கு ஏன்னா நமக்கு கோபம் ஜாஸ்தி வரும் இப்போ கேட்கற போது கேட்டால் நம்மளோ குறை விழா நிறைவை பற்றி பேசுறதுன்னு எடுத்துட்டு இருக்கோம் குறை நிறைவு நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைவு கிடைச்சாலும் குறையோட கூடித்தான் இருக்கு அதனால தான் இந்த தலைப்பே போட வேண்டியிருக்கு குறைவிழா நிறைவு இந்த குறை நிறைவை நாம் விரும்புகிறோம் ஆனால் இந்த குறை விழா நிறைவு என்பது புறத்தே இல்லை நல்லா புரிஞ்சுங்க குறைவிழா இறை நிறைவு என்பது புறத்தே இல்லை குறைவிழா நிறைவாகவே நீ இருக்கிறாய் தத்து துவம் அசி நீ அதுவாகவே இருக்கிறாய் இது நம்முடைய சாஸ்திரங்கள் உறுதியா சொல்றது பொய் இல்லை பரமசத்தியம் நீ அதுவாகவே இருக்கிறாய் நான் கடவுளை பற்றி கூட இப்போ பேசலை அப்புறம் பேசிப்போம் அந்த இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கஷ்டப்பட்டு சபரிமலைக்கு போகிறோம் இல்லை எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை குண்டும் குளியும் கண்ணுக்கு வெளிச்சம் சுவாமியே பையப்போ ஐயப்போ மெதுவா மெதுவாப்போ இப்படிலாம் சொல்லி போயிட்டே இருக்கும் போய் கஷ்டப்பட்டு அங்கே போய் இருமுடி முன்முடி உனக்காக பின்முடி எனக்காக எல்லாம் சொல்லி கடைசியில் போய் சபரிமலைக்கு போய் அந்த பதினெட்டு படியை ஏறி அந்த வந்து பதினெட்டு படிக்கு பதினெட்டு தத்துவம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பதினெட்டு படியெல்லாம் ஏறி அந்த பதினெட்டு படியினுடைய உச்சியை போன உடனே அங்கே பார்த்தா சபரி ஐயப்பன் காட்சி கொடுக்குறார் ஆனால் மேலே ஒரு பெருசாக ஒன்று எழுதியிருக்கு பெரிய கொட்டை எழுத்துல ஒன்று எழுதி போட்டிருக்கு சம்ஸ்கிருதத்திலையும் மலையாளத்துலையும் எழுதி போட்டிருக்கு என்ன தெரியுமா எந்த ஒரு இன்பத்தை பேரின்பத்தை அமைதியை நாடி நீ இங்கு வந்திருக்கிறாயோ அதுவே உனது உண்மை வடிவம் மகாவாக்கியம் எழுதி போட்டிருக்கு பதினெட்டு படி ஏறின உடனே தத்துவமசிங்க யாரோ நல்லா யோசிச்சு தான் போட்டிருக்காங்க பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க ஐயப்பனே உள்ள பூந்திருப்ப இந்த மாதிரி போடுன்னு சொல்லி வந்து அப்படி எழுதி போட்டிருக்கு தத்துவமசின்னு எழுதி போட்டிருக்கு அப்ப இது என்ன தெரியுதுன்னா நீங்க வந்து புல தேடி அலைந்தாலும் சரி கடவுளை தேடி அடைந்தாலும் சரி தீர்த்த யாத்திரை பண்ணாலும் சரி குரு தே கங்கா சாகரம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் முக்தி ஜென்மசதே சங்கராச்சாரியார் பஜகோவிந்தத்துல சொல்றார் நீ கங்காக்கரை வரைக்கும் வேணாலும் போ குரு தே கங்கா சாகர கமனம் கிளம்பி கங்கா சாகர் வரைக்கும் நீ பாத யாத்திரை பண்ணு அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாது குருத்தே கங்கா சாகர கமனம் பழனிமலைக்கு பாத யாத்திரை போறது இருக்கட்டும் கோமுக்கிலிருந்து கங்கா சாகர் போறவங்க எவ்வளவுனாலும் சர்வமத்தேன உனக்கு அறிவு சரியா இல்லைன்னா உனக்கு மோட்சமே கிடையாது நிம்மதியே கிடையாது முக்தி ந பஜதி ஜென்மசத்தேன கோடிக்கணக்கான ஜென்ம எடுத்தாலும் சரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கிடையவே கிடையாது தாய்மானவர் சொல்றார் பக்தி நெறி நிலை நின்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும் பறவை மூழ்கியும் நதிகளிட மூழ்கியும் பாடி கடைசியிலமோ அதனால அறிவு வேணும் அறிவுங்கிறது என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு சொன்னா நான் சொல்ல போற விஷயத்துக்கு அது ஒரு அது உறுதுணையா இருக்க போறது உங்களுக்கு புரியும் நாம தேடுறது முழுமை நிறைவு நம்முடைய நூல்கள் சொல்லுகிறது அது நீயேங்கிறது அப்ப நம்ம கேட்போம் பெரியவங்க சாஸ்திரங்கள் பொய் சொல்ல முடியாது அப்ப நம்ம கேட்போம் நானே முழுமையாகவும் நிறைவாகவும் பூரணமாகவும் இருந்தால் நான் ஏன் பூரணத்தை தேடுகிறேன் நம்ம அவங்க சொல்றதை கேட்கல தப்புன்னு சொல்லலை சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய கருத்தை நாம் மறுக்கவில்லை ஏனென்றால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் நமக்கு அந்த நம்பிக்கை இருப்பதால் நாம் திரும்ப கேட்கிறோம் அவர்களை பார்த்து என்ன கேட்கிறோம் இன்பம் என்கிறீர்களே நானே ஆனந்தம் என்கிறீர்களே நானே குறைவிழா நிறைவு என்கிறீர்களே முழுமை என்று என்னையே சொல்லுகிறீர்களே அப்படி இருந்தால் நான் ஏன் தேடுகிறேன் அப்படி சொல்லு நான் ஏன் தேடுறேங்கிறதுக்கு காரணத்து கேடு நான் ஒத்துக்கிறேன் சொல்றேன் உனக்கு நான் வந்து பணத்துல தேடிட்டு இருக்கேனே குறைவிழா நிறைவை நான் படிப்பில் தேடிக்கொண்டிருக்கிறேனே குறைவிழா நிறைவை நான் கடவுளில் தேடிக்கொண்டிருக்கிறேனே குறைவிழா நிறைவை நான் எங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கிறேனே குறைவில்லா நிறைவை அந்த குறைவில்லா நிறைவு நானே நானேதான் என்பதாகுமே நான் ஏன் அந்த குறைவிழா நிறைவை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் பெரியோர்கள் சொல்லுகிற பதில் அதுதான் அறியாமை அஜானம் இந்த உண்மையை நீ உணராமல் இருக்கிறாய் அஜ்யானம் ஏன் வந்ததுன்னு கேட்கக்கூடாது அதுக்கு பதில் கிடையாது அறியாமைதான் காரணம் நமக்கு இப்ப குறை விழா நிறைவு வேணுமா வேண்டாமா வேணும் அது எங்க இருக்கு நான் தான் ஆனா எனக்கு ஏன் நான் தான் குறை விழா நிறைவு ஏன் தெரியல அதான் அறியாமை நான் ஏன் தேடுறேன் அறியாமை அப்ப எனக்கு என்ன வேணும் இப்போ அறிவு வேண்டும் அறியாமை நீங்குவதற்கு அறியாமைக்கு எதிர்ப்பதம் எழுதுக என்ன சொல்லுவீங்க எதிர்ப்பதம் எழுதுகா அறிவு போட்டாகணும் அறிவை பெற்றாக வேண்டும் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் அறிவு அறிவுடையார் எல்லாம் உடையார்னா என்ன அர்த்தம்னா அறிவு இருந்துட்டா போறும் அவனுக்கு எதுவும் கூட பங்களா இல்லை கார் இல்லைன்னாலும் அவனுக்கு எல்லாம் இருக்கிறதாக அர்த்தம் அறிவு இல்லைன்னு சொல்லிவிட்டா அவனுக்கு எது இருந்தாலும் இல்லைன்னு அர்த்தம் எத்தனை இருந்தா இப்ப இந்த விஷயத்தருத்தையும் சொல்றேன் நம்ம வந்து உலகத்தில் வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப சாதாரணமா ஜனங்கள்லாம் சொல்றாங்கன்னா இப்ப இது கொஞ்சம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் லேசா உலகத்தில் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க யார் பெரியவன் பெரிய கேள்வி முக்கியமான கேள்வி யார் பெரியவன் ஒருத்தர் சொல்றார் கோடி கோடியா சேர்த்து வச்சிருக்காங்க பாருங்க அவங்க சொல்ற இன்னொருத்தர் சொல்ற பணத்தை வச்சு என்னையா பிரயோஜனம் படிச்சிருக்கான் பாரு நல்லா அவன் பெரியவன் அப்படிங்கிறான் இன்னொருத்தர் படிப்பாளிதான் பெரியவன் அப்படிங்கிறான் இன்னொருத்தர் மூணாவது ஆள் சொல்றா இல்ல ரெண்டு பேருமே கிடையாது பணம் வச்சிருக்கிறவனும் பெரியவன் கிடையாது படிப்பாளியும் பெரியவன் கிடையாது பதவியில் இருக்கிறவன் தான் பெரியவன் அட்லீஸ்ட் கவுன்சிலர் ஆகுது ஆயினால நீ பதவியில் இருக்கிறவன் பெரியவன் பணம் உடையவன் பெரியவனா படிப்பு உடையவன் பெரியவனா பதவியில் இருப்பவன் பெரியவனா இவன் மூணு பேருமே சொல்றாங்க பணம் இருக்கு பணம் இருக்கிறவர் வந்து இந்த பணம் இருக்கிறவர் என்ன நினைச்சுட்டு இருக்காரு அவருக்கு ஏதாவது தகராறுனா கன்சல்டன்ட் ஓட வேண்டியிருக்க அவர் சில இது பகவான் இப்படி வச்சிருக்கார் அறிவு இருக்கிறவனுக்கு பணம் நிறைய வைக்க இருக்கப்படாது பணம் நிறைய இருக்கிறவனுக்கு அறிவு இருக்கப்படாதுன்னு ஒரு திட்டமே வச்சிருக்காரு கடவுள் அப்படி வச்சிருக்காரு ஏன்னா எப்பவுமே அப்பத்தான் சரியா இருக்கும் ஏன்னா இவருக்கு ஒரு பிரச்சனைன்னா இந்த பணம் இருக்கிறவர் அறிவு இருக்கிறவன நாடி அறிவு இருக்கிறவருக்கு வந்து ரொம்ப வந்துடுச்சுன்னு சொன்னால் அறிவு போயிடும் ரொம்ப பணம் வந்துடுச்சுன்னு சொன்னால் இவரால் சிந்திக்க முடியாது பணத்தை அவர் மெயின்டைன் பண்ணுறதுக்கே நேரம் செலவு பண்ணிட்டு இருப்பார் அதனால அவருக்கு இருக்கிற அறிவு போய்டும் ஆகினால பணம் இருக்கிறவர் அறிவு இருக்கிறவர் இவங்களுக்கெல்லாம் மேலே பதவியில் இருக்கிறவர் சொல்கிறார் ரெண்டு பேரும் எங்கிட்ட தான் வந்தாகணும் ஒரு வேற ஏதாவது ஒரு காரியம்னா சின்ன விஷயம்னால எங்கிட்ட தான் வந்தாகணும் நான் பார்த்துக்குவேன் நான் பெரிய ஆளுங்கிறார் இதெல்லாம் பெரியவங்க தான் சந்தேகமேல ஒத்துக்கிறோம் பணம் சம்பாதிக்கிறதுன சாதாரண விஷயமா எவ்வளோ கஷ்டப்படணும் பணத்தை கா சம்பாதிக்கிறது கஷ்டம் பணத்தை காப்பாத்துறது கஷ்டம் பணத்தை செலவு பண்றது கஷ்டம் பணத்தை வந்து போயிட்டா கஷ்டம் அர்த்தானாம் ஆர்ஜன துக்கம் ஆர்ஜிதானாம் சக்ஷனே நாசே துக்கம் எயே துக்கம் கிமர்த்தம் துக்க பாஜனம் நாங்க அதனால சம்பாதிக்கிறது கஷ்டமா இருக்கு சம்பாதிச்சதை வச்சு காப்பாற்றுறது கஷ்டமா இருக்கு நமக்குன்னு விசேஷமா சில பைனான்ஸ் கம்பெனி வந்து சேர்றது அதெல்லாம் நமக்கு வந்து திருப்பதி வெங்கடாச்சரின் நெற்றியை கொஞ்சம் பார்த்துட்டு போங்கன்னு சொல்கிறது என்னால் இப்படியெல்லாம் அர்ச்சானா மாறம் இதெல்லாம் வந்து நிறைய சம்பாதிச்சதை காப்பாற்றுறது பெரிய கஷ்டமாக இருக்குது அதை செலவு பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்புறம் அது காணாமல் போயிடுதுன்னா அதை விட கஷ்டமாக இருக்குது இது வந்து பணம் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பெரியவங்க தான் சந்தேகமே கிடையாது அதே மாதிரி அறிவுங்கிறது சாதாரண விஷயமான எவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க கொஞ்சமாக நெஞ்சமாக எவ்வளோ நாள் வாழ்க்கையை வந்து நேரத்தையெல்லாம் செலவு பண்ணி படிக்கிறாங்க படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உயர்ந்தது படிப்புங்கிறது நிறைய படிப்பு இருக்குது படிக்கிற விஷயத்தை பொறுத்து படிப்புக்கு அர்த்தம் இருக்குது ஆக படிப்புங்கிறது பெரிய விஷயந்தான் பதவியில் இருக்கிறதும் பெரிய விஷயந்தான் சாதாரணமாக எத்தனை கஷ்டப்பட்டுருக்கணும் எத்தனை விதமாக ஓட்டு போடுறதுக்கு வழியை பார்த்துருக்கணும் அதெல்லாம் எப்படிலாம் பேரணி நடத்தி இருக்கணும் எத்தனை விதமான முறைகளை எல்லாம் கையாண்டிருக்கணும் சாமதான பேத தண்டம் எல்லாம் பண்ணியிருக்கணும் எப்படியோ அதெல்லாம் வந்திருக்கணும் பதவிக்கு வர்றது சாதாரண விஷயம் ஆனா நம்ம தேசத்துல தோன்றின பெரியவங்கள் மகான்கள் இதெல்லாம் முழுக்க முழுக்க பெரியவன் ஆகிறதுக்கு லட்சணமே பெரியவன்னா யாருனா ரெண்டே பேரை தான் சொல்றாங்க தர்மத்தை யார் நன்றாக அனுஷ்டிக்கிறானோ அவனே பெரியவன் செயற்கரிய செய்வார் பெரியர் நான் எதுவும் நம்ம சொந்த சரக்கே கிடையாது எல்லாம் பெரியவங்க சொன்னதுதான் செயற்கரிய செய்வார் பெரியர் செயற்கரிய செய்கலாதார்ன்னா யாருன்னா தர்மத்தை கடைபிடிக்கின்றவர்கள் பெரியோர்கள் அவர்கள் செல்வமுடையவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தாலும் சரி பதவியில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் புற புறத் ஆனால் உண்மையில் என்ன பிரயோஜனம் கேட்ட தர்மத்தை அனுஷ்டிக்கிறவன் தான் பெரியவன் அவர்கள் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் யாரை பெரியவர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அறத்தை பின்பற்றுகின்றவர்களே பெரியவர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அதே யார் மெய்யறிவை பெற்றிருக்கிறார்களோ மெய்ஞானம் பெற்றிருக்கிறார்களோ சார்பு உணர்ந்து சார்பு கெட ஒழுகின் மற்றடித்து சார்தரா சார்தரும் நோய் என்று சொல்லூடிய விஷயத்தையெல்லாம் புரிந்திருக்கிறார்களோ எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குரலுக்கு இணங்க மெய்ப்பொருளை அறிந்திருக்கிறார்களோ பிறப்பெண்ணும் சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு என்று அறிந்திருக்கிறார்களோ அவர்களேதான் பெரியவர்கள் அவர்கள்தான் மகான்கள் மகான் சொன்னோம் உயர்ந்தவர்கள் அர்த்தம் மகானுக்கு எதிர்ப்பதம் தெரியுமா உங்களுக்கு அல்பஹா மகானுக்கு எதிர்பதம் வந்து அல்பஹா அல்பஹன் சின்ன விஷயத்திலே உட்கார்ந்து சொல்ற விரும்புற விஷயம் என்னவென்று கேட்டால் நமக்கு இந்த ஞானம் வேணும் ஞானம் எப்படி வரும் திருவள்ளுவரே சொல்றார் திருவள்ளுவரே சொல்றார் தெளிவா சொல்லி வச்சிருக்கார் கற்று ஈண்டு மெய்பொருள்ண்டார் தலைப்படுவர் மற்றண்டு வாரா நெறி இதை போய் முறையா தகுந்த ஆசிரியரிட்ட போய் படிக்கணும் பொறுமையா படிக்கணும் நேரத்தை ஒதுக்கி படிக்கணும் நேரம் இல்லேன்னு சொல்லக்கூடாது நேரம் இல்லேன்னு சொல்லக்கூடாதுங்கிற நேரம் இல்லேங்கிறது வந்து நமக்கு நாமளே ஏமாற்றி கொள்றது ஒருத்தரை ஐயா இங்க வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் எனக்கு நேரம் இல்ல சுவாமி அந்த நேரம் இல்லேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க அதை பத்தி விசாரம் பண்றதுக்கு தான் கூப்பிடுறேன் வாங்க கூப்பிட்டு அதுக்கு தான் வாங்க அதுக்கு தான் சொல்றேன் நேரம் இல்லைங்கிறேனே இந்த பள்ளிக்கூடத்துல சொல்லுவாங்கல்ல இப்படி சொல்ற மாதிரியே அதே மாதிரி இவங்களும் சொல்றாங்க ஐயா வாங்கும் கொஞ்சம் நேரத்தை உங்க கொஞ்சம் யோசிப்போம் வாங்கினேன் கொஞ்சம் நல்ல விஷயத்தை சொல்றோம் வாங்க சேரவாரம் ஜெக்தீரே நேரமே இல்லை சுவாமி அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் கடவுள் உன்னை காப்பாராக அவ்வளவுதான் சொல்லுவோம் அப்ப இந்த அறிவை பெறணும்னு சொன்னா கிருஷ்ணர் கீதையில சொல்ற தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக் தத்வ தரிசின பணிந்தும் கேட்டும் பணிவிடை செய்தும் அதனை நீ அறிந்து கொள் உண்மையை உள்ளவாறு உணர்ந்த ஞானிகள் அதை உனக்கு உள்ளவாறு உபதேசிப்பார்கள் அப்படி சொல்லியிருக்கு கீதையில கிருஷ்ணர் சொல்றார் நீங்க வேணா போய் பாருங்க நாலாவது அத்தியாயம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகம் நினைக்கிறேன் நிறைய நான் உங்களுக்கு சான்றுகள் காட்ட இந்த மா இதுல சாந்தோக்கிய உபநிஷத்துங்கிற ஒரு உபநிஷத்துல வந்து இவர் சொல்றார் நாரத மகர்ஷி சனத்குமார் என்ற போய் சொல்றார் பகவானே நான் எல்லா வேதமும் படிச்சிருக்கேன் புராணம் படிச்சிருக்கேன் இதிகாசம் படிச்சிருக்கேன் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஆனா வந்து கவலையோட இருக்கேன் நிம்மதியே இல்லை எல்லாம் படிச்சு வச்சிருக்கேன் நான் படிக்காத புக்கே புக்கே கிடையாது சோகம் பகவ பகவாமி நான் துக்கப்படுறேன் நான் துன்பே போய் சனத்குமார் என்று அறிந்து கொள்ளுகிறானோ அவன் குறைப்பட்டுக் கொள்ள மாட்டான் என்ன சொல்லுவார் பல்லு பாடுவோமே எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா சந்தோஷமா பாடுவான் அவ பாடுறத பார்த்து நிறைய பேர் பொறாமையா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய விசேஷமான குணம் என்ன தெரியுமோ பொறாமை யாரும் நல்லாவே இருக்கக்கூடாது லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து எல்லாரும் நாசமா போட்டு சொல்லிவிட்டு எல்லோரும் இன்புற்று வாழ சொல்லிவிட்டேன் நம்ம வந்து இந்த கிடையாது அர்ஜுனும் கீதையில கிருஷ்ணர்கிட்ட போறான் அது மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்னா நல்ல குரு கிட்ட போகணும் நல்ல குரு என்ன இப்ப நல்ல டாக்டர் புரியுறது நல்ல குரு ஏன்னா நிறைய குரு இருக்காங்க குருலாம் நிறைய பேர் தமிழ்நாட்டில் அந்த குருவே துணை குரு குரு குரு வேற குரு வேற அல்ல குரு வந்து குருக்கிட்ட போயாகணும் நான் அது அப்புறம் பிறகு பேசினேன் விஸ்தாரமாக சொல்கிறேன் நான் அவர் குரு வந்து நமக்கு உபதேசம் பண்ணுவார் என்ன சொல்கிறாருன்னா அந்த அறியாமைங்கிறது எப்படிங்கிறத பிறகு நான் சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எதுவாக உள்ளே போகணும் இந்த அறியாமை தான்ப்பா காரணம் அப்படின்னு சொல்ற போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும் சுவாமி குறைவில சுருக்கமா இன்னைக்கு சொல்றேன் அப்புறம் விஸ்தாரமா பிறகு பேசுறேன் இந்த குறை விழா நிறைவு நான் தான்ங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது நான் இப்ப இதுக்கு ஒரு வேற வார்த்தை போட போறேன் இதுக்கு பேரு ஆனந்தம் சுகம் மாத்திக்கலாம் இல்லையா சப்தத்தை மாத்திக்கிறேன் சொல்ல மாத்திக்கிறேன் ஆனந்தம் சுகம் நானே ஆனந்தம்னு எப்படி சுவாமி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு நிறைய வழி இருக்கு நான் ஒரு ஒரு வழியை சொல்லி பார்க்கறேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி புரியறதான்னு பார்ப்போம் இல்லாட்டி கடவுள் விட்ட வழி பார்ப்போம் ஒரு வழி என்னன்னு கேட்டா நான் இப்ப நான் குறைவிலா நிறைவுங்கிற வார்த்தையை கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தனியா வச்சிருக்கேன் அது அப்புறம் கடைசியில் நானே ஆனந்தம் அப்படிங்கறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது சுவாமி அப்படின்னு கேட்டா ரொம்ப எளிமையான ஒரு உதாரணம் இருக்கு அப்புறம் பல உதாரணங்களை சொல்லி பார்க்கறேன் ஒரு உதாரணம் என்ன சொல்லுகிறது சொன்னா நம்ம எல்லாருக்கும் நம்ம பேர்ல ரொம்ப பிரியம் ஜாஸ்தி யாருக்கா சந்தேகம் இருக்கா அது எப்படி புரியும் யாராவது புகழ்ந்தாங்கன்னா நல்ல குணம் உங்க மாதிரி குணம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவரை வந்து இருக்கோ இல்லையோ சொல்றோம்னு வச்சு சொல்ல சொல்ல அவர் என்ன பண்ணுவார்னா ஆமா ஆமா பரவாயில்ல எல்லாம் கடவுள் சொன்னது அப்படி ஏதாவது சமாளிப்பாரு ஆனா அவருக்கு அது பிடிக்கும் தன்னை வந்து ஒருத்தர் ஸ்துதி பண்றதுங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஸ்துதிங்கிறது வந்து பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்மளை யாராவது புகழ்ந்து பேசினா நீங்க ஒருத்தர் தான் சார் என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்க ஒருத்தருக்கு என்ன புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏதாவது சொல்லி சில பேர் வந்து தங்கிட்ட பிரியத்தை காட்டுறதுக்கு ஆளை கூட வச்சிருக்காங்க ஏன்னா அதுக்கு பைசா எல்லாம் கொடுத்த சொல்லப்பா வாழ்க வாழ்க சொல்லு கொஞ்ச நேரம் அது மாத்திரம் இல்ல நம்மளை யாராவது திட்டினா கோபம் இருக்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரிய வேண்டாமோ நமக்கு வந்து நம்ம வேல பிரியம் இருக்கு அவர் சொல்றார் அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்கிறார் அது எனக்கு இருக்கு இல்லைங்கிறத பத்தி நீ சொல்ல வேண்டாம் உனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நாம் திரும்ப சொல்றோம் உங்ககிட்ட அப்ப நமக்கு வந்து இன்னொருத்தர் யாராவது சொன்னா அது நியாயமா இருந்தா கூட நம்மளால் தாங்கிக்க முடியாது அது உண்மையாகவே இருக்குன்னு வச்சுப்போம் நம்ம பேரில் நம்மளை வந்து ஒருத்தர் குறை சொல்றாங்க குறை சொல்ற போது அந்த குறை உண்மையா இருந்தா கூட நமக்கு அதை நீ யார் அதை சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து அது பிடிக்கிறது இந்த ஒரு விஷயத்தில இருந்தே நமக்கு தெரிகிறது நமக்கு நம்ம பிடிக்கிறது அன்பு உண்டாகும் எங்கெங்கு இன்பம் இருக்கிறதோ அங்கங்குதான் நமக்கு அன்பு உண்டாகும் எத்தனை எத்தனை சுகம் தத்த தத்திர பிரீத்தி இல்லையா இப்ப வந்து எனக்கு வந்து இந்த மாலை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாலை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்போ வந்து என்னென்னா எனக்கு வந்து அது சுகத்தை கொடுக்குறது என் கழுத்தில் போட்டிருக்கு எனக்கு வச்சுருக்கு அதனால் என்ன ஒரு வார்த்தைக்காக சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு சுகத்தை கொடுக்குறான்னு கேட்டுவிடாது ஒரு புரியறதுக்காக பேசுகிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு இப்படியா புரிய வைக்கணும்னு தான் நோக்கம் அதனால வந்து எனக்கு வந்து மாலை போடுறாங்க அவங்க அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்க மாலையை போட்டு தான் அன்பை வெளிப்படுத்த முடியும் அன்பை உள்ளே வச்சுக்க முடியும் அன்பை வெளிப்படுத்தினா தான் அன்பு இருக்குன்னே நமக்கு தெரியும் ஆகையினால நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்க்கற போது நமக்கு அது பிரியமா இருக்கு அது இன்பம் தருவதால் அதில் பிரியம் இருக்கு இதே இது பிளேடு மாலையில பிரியமா இருக்கும் வேற ஏதாவது மாலை நான் சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி செருப்பு மாலைன்னு சொல்லணும் அவ்வளவுதான் வேற ஒன்று அதுல பிரியம் இருக்குமோ நமக்கு இப்போ இந்த புஷ்ப மாலையை போட்ட உடனே நமக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருக்கு இதுல வந்து எனக்கு பிரியம் இருக்கு இதுல பிரியம் இருக்கிறதுனால இது எனக்கு இதுல இன்பம் இருக்கிறதுனால எனக்கு பிரியம் இருக்கு புரிஞ்சுங்க இதுல எனக்கு சுகம் இருக்கிறதுனால பிரியம் இருக்கு ஆணுக்கு பெண்ணிடத்தில் பிரியம் இருக்கு காரணம் என்ன இன்பம் இருப்பதால் அங்க துன்பம் தான் தெரியும் டைவர்ஸ் ஆனால வந்து இன்பம் இருப்பதால தான் பிரியம் அதனால இந்த ஒரு சிம்பிளா இதை புரிஞ்சுங்க எங்கெங்க இன்பம் இருக்கிறதோ அங்கெங்கு அன்பு இருக்கிறது எத்த எத்தனை சுகம் தத்திர தத்திர பிரீத்தி சம்ஸ்கிருதம் ரொம்ப எளிமையான மொழி அருமையான மொழி இடையிலிடையில அதையும் சொல்றேன் வட மொழியாகிய வாடாமொழி தென்மொழியாகிய தேன்மொழி அப்படி சொல்லுவார் எங்களுடைய குருநாதர் ஆயினால இப்படி நமக்கு வந்து இந்த அன்பு எங்க இருக்கோ பிரியம் எங்க இருக்கோ அன்பு ஆனந்தம் இருக்கிற இடத்துல தான் நமக்கு பிரியம் இருக்கும் நம்ம பேர்ல நமக்கு பிரியம் இருக்கிறதுனால இப்போ பாருங்க இப்ப ரொம்ப நேரம் சொல்லிவிட்டு கடைசியில் இங்கே வரும்போது மறந்துடக்கூடாது இந்த நியாயத்தை எங்க எங்கு எங்கு இன்பம் இருக்கிறதோ அங்கு அங்கு அன்பு உண்டு எத்த எத்தம் எத்திர பிரீத்திகி ஆத்மானி அஸ்தி ஆத்மனி பிரீத்தி அஸ்தி நம்மிடத்தில் நமக்கு பிரியம் இருக்கிறது எனவே நாம் இன்பமாகத்தான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் நீங்க வந்து இன்பமா இருக்கிறத வந்து அனுபவிக்க முடியாம இருக்க சுவாமி நானே பேரின்பம்னா அது எப்படி சுவாமி அனுபவிக்கிறது புரிஞ்சுக்கத்தான் முடியும் இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அனுபவிக்கக்கூடிய விஷயம் அல்ல இன்னொன்று இது ஒண்ணு இந்த ஒண்ணு ஒண்ணு இது ஒரு உதாரணம் இப்ப என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா குறைவிலா நிறைவு என்பது நம்முடைய இயல்பு என்பதை விளங்க வைப்பதற்காக இது ஒரு யுக்தி இப்படி சொல்லப்பட்டது ஒரு யுக்தி இன்னொன்னு சொல்றேன் இப்ப புறத்துல இருக்கக்கூடிய பொருள்களை நாம் ஆராய்ச்சி பண்ணுவோம் நம்ம எத்தனையோ பொருள்களை உலகத்துல அனுபவிக்கிறோம் அந்த எல்லா பொருள்களுமே நிறைய பொருள் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இதெல்லாம் சுகம் தரக்கூடியது இதெல்லாம் சுகம் தரக்கூடியது இதெல்லாம் சுகம் தரக்கூடியது அப்படின்லாம் நம்ம வச்சுருக்கோம் நிறைய நிறைய பொருள்கள் கண்ணால் காண்பது காதால் கேட்பது மூக்கால் முகர்வது நாக்கால் சுவைப்பது உடம்பால் தொட்டு உணர்வது நிறைய நம்ம வச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது எல்லாமே எந்த சுக வஸ்துக்களுமே எல்லோருக்கும் எல்லா காலத்தும் ஒரே மாதிரி இன்பம் கொடுக்குமா பொருள்களில் இன்பம் இருக்கிறது என்றால் மனிதர்களில் இன்பம் இருக்கிறது என்றால் பணத்தில் இன்பம் இருக்கிறது என்றால் எதிரெல்லாம் இன்பம் இருக்கிறது நினைக்கிறீங்களோ அந்த இன்பம் தர்ற பொருள் அந்த பொருளுக்கே அந்த தன்மை இருக்கிறதா அல்லது அந்த பொருளை அனுபவிப்பவனுடைய தன்மையை பொறுத்திருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்வி முக்கியமான கேள்வி சிந்திக்கப்பட வேண்டிய கேள்வி அறிவை நன்கு பயன்படுத்தி சிந்திக்கப்பட வேண்டிய கேள்வி ஒரு பொருள் இன்பம் உண்மையிலேயே தருகிறது என்பதற்கு நீங்கள் உறுதி சொல்ல முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்து திருநெல்வேலி அல்வா பிடிக்கும்னு வச்சு ஏதோ ஒரு அல்வா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏதோ ஒரு பதார்த்தம் உங்களுக்கு பிடிக்கிறது அந்த பிடிச்சிருக்கிற பதார்த்தத்தை நீங்கள் எப்போது நீங்கள் சாதாரணமாக இருக்கிற நேரத்தில் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல நன்றி அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க உங்கள் வீட்லேயோ உங்களிடத்துலையோ ஒரு பெரிய துன்பகரமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடந்திருக்கு அந்த நேரத்தில் வந்து இந்தாங்க அல்வா சாப்பிடுங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பதார்த்தம் இந்த நேரம் ஏன் உங்களுக்கு இது பிடிக்கலை அப்படின்னு கேட்டால் இந்த நேரம் எனக்கு இது பிடிக்கலை அதே மாதிரி நல்ல விடவெடுக்குது மைனஸ் அஞ்சில் உட்காந்துருக்கும் குளிர் நடுங்கிறது அந்த இடத்துல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றீங்களா ஒரு பொருள் இதுக்கு நீங்க நல்ல ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க ஒரு பொருள் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இன்பம் தரக்கூடியதாக இல்லை இல்லை இல்லை அது ஒரு ஒரு இடத்தில் இன்பம் தருவதாக இருந்தால் மற்றொரு இடத்திலே இன்பம் தருவதில்லை ஒரு காலத்திலே இன்பம் தருவதாக இருந்தால் மற்றொரு காலத்திலே இன்பம் தருவதில்லை ஒரு ஒரு சமயம் தரக்கூடிய இன்பம் இன்னொரு சமயம் இல்லை ஒரு காலம் இடம் ஆளுக்கு மாறும் ஒருவருக்கு இன்பம் தருவது மற்றொருவருக்கு இன்பம் தருவதில்லை ஒருத்தர் கர்நாடக சங்கீதத்தை நல்ல ராகங்களை எல்லாம் கேட்டு ரசிச்சு ஆனந்தப்படுறாரு இன்னொருத்தர் அந்த அளவுக்கு ரசிக்க முடியல ஆனா ஏதோ ஒரு ஆனந்தமா இருக்குங்கிறார் அவர் அதுலேயே தாரதமியம் இருக்கு இன்னொருத்தர் சொல்றாரு என்னதான் கழுதியா கத்திர அப்படிங்கிறான் நேற்று ஒரு ஜோக்கு படிச்சேன் வந்து மேல மேடையில் ஒரு அம்மா பாடிட்டு இருந்தாங்க வரிசையாக கூட்டத்தில் உட்காந்துருந்தாங்க எல்லாரும் ஒருத்தர் வந்து சொன்னார் பா பாடுற போது இந்த ஆள் பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட வந்து என்ன இந்த கழுத மாதிரி கத்துறாளையவோ அப்படின்னார் ஜாக்கிரதையாக பேசுவோம் நான் இதுக்காக சொல்கிறேன் கழுத மாதிரி கத்துறாங்களே அப்படின்னா அவன் வேற யாரும் இல்லை சார் என் ஒய்ஃப் தான் அப்படின்னாரு சரி சார் அது பாட்டு சரியில்லை பாட் பாடுறது நல்லா தான் பாடுறாங்க பாட்டு தான் சரியில்லை இந்த பாட்டு எவன் எழுதினா தான் தெரியலன்னு அது நான் தான் எழுதினேன் நான் கண்டபடி பேசு சண்ட போடுறது பிடிக்கிறது ரசிச்சு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா பரம ஆனந்தோடு கங்கா தீர்த்தம் மற்றவங்களுக்கு புரிகிறது ஏதோ விசித்திரமான ஒரு விஷயத்துல மாட்டின் இருக்கோம் எல்லாரும் புரிய அப்ப பொருள் ஒரு பொருளுக்கு இன்பம் தருவது அதனுடைய இயல்பாக இருக்குமாயின் அதனுடைய இயல்பாக இருக்குமாயின் அது எல்லா காலத்தும் எல்லா இடத்தும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இன்பம் தர வேண்டும் தருவதில்லை எனவே புறத்தில் இன்பம் இல்லை என்பது யுக்தி பூர்வமாக லாஜிக்கலாக நிரூபிக்கப்படுகிறது புறத்தில் இன்பம் இல்லை இல்லை இல்லை இதெல்லாம் நமக்கு ஒரு காலத்துல நினைச்சோம் ஒரு பெரிய நிறைய பணம் சம்பாதிச்சுட்டா நல்லா இருப்போம் நினைச்சிருப்போம் இப்ப அந்த அளவுக்கு இருந்தாலும் ஒரு அச்சீவ் பண்ணதுக்கு பிறகு திருப்தியா இருப்போம்னு நினைச்சோம் இப்ப அதெல்லாம் அடைஞ்சுட்டோம் அப்பவும் இன்னும் மாதிரி இருக்கேன் வெறுமை இருக்கிறதே மனசுல அந்த வாக்கோம் இருக்கு ஒரு நிறைவு இல்லை திருப்தி இல்லை இருந்துட்டு தானே இருக்குது இப்ப இதுல இருந்து என்ன என்ன தெரிகிறதுனா புறத்துல இன்பம் இல்லை என்பது நிரூபணமாகிறது இத காட்டுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டா ஒரு மகாத்மா ரிஷிகேசத்துல இருக்கார் எல்லாம் நிறைய பேர் பெரியவங்கள்லாம் இருக்காங்க அவங்க வந்து இந்த உலகத்தில் நீங்கள் என்னத்தை கொடுத்தாலும் வாங்கிக்க தயாரா இல்லை நீங்க என்ன கொண்டு போய் கொடுத்தாலும் சரி நீங்கள் வந்து அவருக்கு பெரிய பெரிய பங்களாவை கொடுத்தாலோ காரை கொடுத்தாலோ எந்த பொருளையும் அவர் வாங்கிக்க தயாராகவே இல்லை ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஆனந்தம்னா ஆனந்தம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கார் அவர் வித்வத அனுபவா அறிவாளிகளுடைய அனுபவம் அவங்க ஒரு பொருளும் புறத்துல இல்லை அவங்களுக்கு டிவி செட்டு கிடையாது அவங்களுக்கு மனைவி கிடையாது உற்றார் உறவினர் கிடையாது சுற்றம் கிடையாது ஆனால் வந்து ஆனந்தமாக தியானம் பண்ணுறார் அவர் கடவுளை குறித்து தியானம் பண்ணுறார் ரொம்ப பரம சந்தோஷமாக இருக்கார் அவர் நமக்கு அதை பார்த்தா கஷ்டமாக இருக்கும் எப்படியப்பா இவ்வளவு ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னா அது ஒரு நாளாக ரெண்டு நாளாக நான் உழைச்சிருக்கேன்ப்பா நம்ம உள்ளுக்குள்ளே உழைக்கணும் எங்கே எதுக்கு செலவு பண்ணும் உழைக்கணுமோ அதுக்கு உழைக்கணும் அதை உழைக்காமல் உழை எப்படி நம்ம தேடினா எப்படி கிடைக்கும் எந்த எப்படி உழைக்கிறது நம்முடைய அறிவாற்றல் நம்முடைய திறமை ஆற்றல்னால் எதில் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சலவோ பண்ணியிருக்கணும் அவர் அதை சரியாக பண்ணியிருக்கார் பிறவியை வீணாக்காமல் பண்ணிட்டார் அவர் அவர் அந்த மகாத்மா உட்கார்ந்து ஆனந்தமாக இருக்கார் இவர் சொல்லுவார் திரு ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒருத்தர் சாமியார் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் இது சம்மந்தப்பட்ட விஷயம்தான் ஒரு சாமியார் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாராம் இப்போ புதுசாக இன்றைக்கி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா தந்தை பெரியார் திராவிடக் கழகம் இன்றைக்கி ஒன்று ஆரம்பிச்சுருக்காங்க புதுசாக எனக்கே கொஞ்சம் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது லேசாக சும்மா ஒரு வார்த்தை இன்னும் பெரிய பயம் இன்னும் கிடையாது சும்மா ஒரு வார்த்தைகள் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு ஆள் அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கெல்லாம் தெரியாத நியூஸெல்லாம் சொல்கிறேனோ என்னவோ இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க இன்றைக்கி போட்டிருக்காங்க பேப்பர் அதனால் வந்து இது தமிழ்நாட்டுகளுடைய சிறப்பு ஏன்னா ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அடியார்களும் தோன்றிய இந்த மண்ணில் தான் இது போன்ற கட்சிகள்லாம் உதிக்கும் என்ன பண்ணுறது அது மாதிரி இந்த இந்த மாதிரி ஒரு ஆள் இவன் வந்து எங்கேருந்தோ தேன் வாங்கின்னு போயின்ட்டு இருந்தான் தேன் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு யாருக்கோ தாத்தா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கார் இவர் வந்து இப்போத்தான் பதினெட்டு வயசு பத்தொம்பது வயசு நாஸ்திகன் இவனுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை இந்த சாமியார் விபூதி கோயில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவனுக்கு நம்பிக்கையே கிடையாது அதனால் இவன் என்ன பண்ணுறான் இந்த தேனை வாங்கிட்டு ஏதோ தாத்தா சொல்லியிருக்கார் அவன் கொண்டு வான் போகிற வழியில் மரத்தடியில் ஒரு சாமியார் உட்காந்து தியானம் பண்ணிகிட்ருக்கார் ஆனந்தமாக தியானம் பண்ணிகிட்ருக்கார் ரொம்ப நல்லா தியானம் பண்ணுறதை பார்த்தான் இவன் இவனுக்கு என்ன பொறுக்கில் அவர் தியானம் பண்ணுறது இவன் பக்கத்தில் போனான் போய் அவரை எழுப்பி விட்டான் கு உசு உசுப்பி விடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா விட்டான் எழுப்பி விட்டான் எழுப்பி உடனே அந்த சாமியார் கணத்திறந்து பார்த்தார் என்னப்பா அப்படின்னு ஏயா உட்காந்து தூங்குற படுத்து தூங்கலாம்ல அப்படின்னா இவர் சொன்னார் நான் ஒன்றும் தூங்கலை நான் கடவுளை தியானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா கடவுளை தியானம் பண்றியா கடவுள் எப்படி இருப்பார் கருப்பாக இருப்பாரா சிகப்பாக இருப்பாரா இது அன்னையிலேருந்து கருப்பு சிகப்பு தகிறார் கடவுள் வந்து கருப்பாக இருப்பாரா சிகப்பா இருப்பாரா அவர் சொன்னார் அவர் பார்த்தார் அவன் தேன் பாட்டில் வச்சிருந்தானா சரி இவனுக்கு சொன்ன இப்படி சொன்னா தான் புரியும் அப்படின்னு சொல்லி உன் பாட்டில இந்த கையில் என்ன பாட்டில் வச்சிருக்கேன் அதில் என்ன இருக்கு அப்படின்னா தேன் தேனியுடைய சுவை கருப்பா சிவப்பான்னு கேட்டார் தேனின் சுவை அவர் அறிவாளி அவர் தான் பகுத்தறிவாளி கருப்பா சிவப்பான் அறிவு இருக்கா அவரை பார்த்து கேக்குறான் தேனியுடைய சுவை கருப்பு சிவப்புன்னு சொல்ல முடியுமா அது சாப்பிட்டாதான் தெரியும் அதுக்கு கருப்பு சிவப்பு எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னான் இவருடனே பதில் சொன்னார் அது மாதிரிதான் இறைவனை நான் சுவைத்துக் கொண்டிருக்கிறேன் நீ வந்து தேனியுடைய சுவையை வந்து கருப்பா சிவப்பான்னு கேட்கிறேன் உட்களும் சொல்ல முடியல நான் உனக்கு சொல்றேன் கேளு தேனுக்குள் இன்பம் இதுக்கு திருமூலர் பாட்டு தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ திருமூலர் மந்திரத்தில் இருக்கு திருமந்திரத்தில் இருக்கு கருப்போ சிவப்போ வார்த்தை இருக்கு தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர் தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தாற்போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே உள்ளுக்குள்ள இருக்காரப்பா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நான் பிறகு விளக்குறேன் நிறைய இதுக்குலாம் ஒண்ணு ஊனுக்குள்ளே எங்க இருக்கா அது இருக்காரா இல்லை அதுவாவே இருக்காரா அப்புறம் பார்ப்போம் அப்போ வந்து கடவுள் இருக்காரப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து எதுக்கு சொல்றேன் இந்த மகாத்மா வந்து இது ஒரு கதை உங்களுக்கு சொல்றதுக்காக கொஞ்சம் டைவர்ஷன் இந்த மகாத்மா ஆனந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்கார் அதை பார்க்கிற போது தெரியுது அவருக்கு எந்த பொருளுமே இல்லாமல் அவர் இன்பமா இருக்கார் குறைவிலார் நிறைவின் வடிவமா இருக்கார் அவர் நம்ம வந்து எல்லா பொருளையும் வைத்துக்கொண்டு குறைவுடன் கூடிய நிறைவோடு இருக்கிறோம் நிறைவுன்னு பேருக்கு தான் சொல்றோம் குறைவோடு தான் இருக்கிறோம் நிறைவுன்னு அப்பப்போ நிறைவு வந்து செல்லுகிற நிறைவுதை தவிர உண்மையான நிறைவு கிடையாது ஆனால் அவர் வந்து என்ன பண்றார் அவர் ஆனந்தமா இருக்கார் அவர் ஆனந்தமா பரமானந்தமா தியானம் பண்ணிட்டு இருக்கார் இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது இன்பத்துக்கு ஒரு பொருளும் தேவையில்லை என்பதை இந்த மகான்கள் உணர்த்துகிறார்கள் இவர்களுடைய அனுபவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒண்ணு அதை விட இன்னொரு விசேஷம் என்னன்னா நாமளே இன்பம்ங்கிறதுக்காக இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ சொல்றேன் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கேன் நினைக்காங்க ஆழ்ந்த உறக்கத்துல ஒரு பொருளுடைய தொடர்பும் இல்லாமல் நாம் இன்பமாக இருக்கிறோம் எத்தனை பெரிய பணக்காரனா இருந்தாலும் தோணும்னு ஆசைப்படுறான் எவ்வளோ பெரிய படிப்பு ப படிப்பு படித்தவனும் தூங்கத்தான் ஆசைப்படுறான் இல்லறத்தில் இருக்கிறவனும் உறங்க விரும்புகிறான் துறவியும் உரம்ப விரும்புகிறான் மன நோயாளியும் உறங்க விரும்புகிறான் இப்போ நடந்துருக்கிற நியூஸ் அவனும் உறங்க விரும்புகிறான் நம்மெல்லாம் என்னமோ நோயாளி இல்லாத மாதிரி அவங்களெலாம் நோயாளி மாதிரி இன்னும் கொஞ்சம் முத்திலும் அதிகமான கேஸ் நம்ம எல்லாம் வந்து காலு அரை அது முக்கால் முழுசுதானே தவிர சொல்றோம் எல்லாரும் உறங்குகிறார்கள் உறங்குற போது என்னன்னா ஒரு பொருளுடைய தொடர்பு இல்லை கடவுள் தினந்தோறும் நமக்கு உணர்த்துகிறார் பொருள்களோடு உனக்கு தொடர்பு இல்லாத நிலையே உனக்கு இன்பமான நிலை இது தினந்தோறும் நமக்கு கடவுள் புரிய வைக்கிறார் பணம் பதவி புகழ் இதெல்லாம் விட்டு நீ நிம்மதியா இருக்கிறதுங்கிறது தூக்கத்துல இது இருந்து தெரிகிறது நம்முடைய சந்தோஷத்துக்கு ஆனந்தத்துக்கு குறைவிலா நிறைவுக்கு புறத்தில் இருக்கிற ஏதுவும் காரணம் என்று நன்றாக தெரிகிறது இதெல்லாம் நியாயம் ஸ்ருதி யுக்தி அனுபவ பிரமாணம் வேதங்கள்லாம் சொல்லுகிறது ஆனந்த ஆத்மா ஆத்மாவே ஆனந்தம்னு சொல்லுகிறது இவர் சொல்கிறார் திருமந்திரத்தில் சொல்லுகிறார் தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தவின் தன்னையே அர்ச்சிக்க தான் தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னியில் வைத்த சிவனருளாலே ஆகினால தன்னிடத்திலேயே அந்த இன்பம் இருக்கு தன்னிடத்திலேயே அந்த இன்பம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம் நிறைய முயற்சி பண்ணணும் இப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரும் சுவாமி நீங்க சொல்றதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்குன்னு சொல்றீங்க யுக்தி சொல்லுகிறீர்கள் தூக்கம் முதலான விஷயங்களை சொல்லி அனுபவபூர்வமாகவும் சொல்லுகிறீர்கள் தாங்கள் சொல்லி இருக்கிறது சாஸ்திர வாக்கியம் ஸ்ருதி யுக்தி அனுபவத்துக்கு பொருத்தம் என்பது புரிகிறது ஆனால் புறத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்கும் பொழுது அனுபவிக்கும் பொழுது உள்ளத்திலே இன்பம் ஏற்படுவது போல தோன்றுகிறதே அது ஏன் அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் கேட்கணும் நீங்க சிந்திக்கிறாருந்தான் கேட்கணும் ஆனால் நம்ம வந்து எல்லாம் புறத்துல எல்லாம் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் இருந்தா தான் மனசில் ஒரு ஆனந்தம் இருக்கிற மாதிரி தெரிகிறது ஆனந்தம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கே இப்போ நீங்கள் சொற்பொழிவு செய்கிறீர்கள் நாங்கள் அதை கேட்கின்றோம் கேட்கும் பொழுது ஒரு வார்த்தைக்காக ஒத்துக்கிறதுக்காக எங்களுக்கு இன்பமாக இருக்கிறதுன்னு சொல்கிறீங்கன்னு வச்சுப்போம் வச்சுப்போம் பேச்சு எங்களுக்கு அது இன்பமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் வச்சுப்போம் அப்படி இருக்கே சுவாமிஜி நீங்க வெளியில இன்பம் இல்லைன்னு சொல்றீங்களே பேசுறது இன்பமா இருக்கே பார்க்கறது சித்தி இன்பமா இருக்கே அதெல்லாம் இன்பமாக தானே இருக்கு அப்படி இருக்கிற போது அதுல இன்பம் இல்லைன்னு சொல்றது நியாயமாப்படுது ஆனால் இன்பம் இருக்கிற மாதிரி இருக்கே யுக்திக்கு அதுல இன்பம் இல்லை என்பது புரிகிறது ஆனால் அனுபவத்தில் அதில் இன்பம் இருப்பது போல தெரிகிறதே அது ஏன் தொடரும் அது ஏன் இது உங்களுக்கு சந்தேகம் வரும் நிச்சயமாக வரும் சுவாமி இந்த ஒரு பெரிய இதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லணுமே அப்படின்னா அதுக்கு பதில் நாளைக்கு சொல்கிறேன் இப்போ மணி எட்டு என்னால் குறை நிறைவு தலைப்பு தலைப்பில் பேசப்படுகின்ற கருத்துக்கள் இந்தளவிலே இன்றைய நிறைவு பெறுகிறது நாளை மீண்டும் சரியாக ஆறரை மணிக்கு துவக்கப்படும் சரியாக எட்டு மணிக்கு நிறைவு செய்யப்படும் எனவே நீங்கள் எல்லோரும் சரியாக வந்திருந்து சரியாக கேட்டு குறைவிலா நிறைவை நீங்கள் நன்றாக உணர வேண்டும் என்று சொல்லி இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் ஹரிஓம் தத்சத் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகினே வோமவத்வாப்தேகாய தட்சிணா மூர்த்தே நம ஓம் சாந்தி ஹரிஹி ஓ